விலாசத்துக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளை அடைத்துச் சென்ற பொழுது பெருமான் யானையில கூட்டிகிட்டு போனாராம் யானையில மேல கூட்டிக்கிட்டு போனாராம் நம்மளையும் இரண்டாவதுல இருந்து நாலாவது மேலே கொண்டாந்து வச்சுருக்கேன் ஏன்னா கைலாச காட்சி காட்டணும் இல்ல எப்படி ரெண்டாவதுல வைக்கிறது செகண்ட் லெவல்ல இருந்து இப்ப ஃபோர்த் லெவல்ல வந்து உட்கார்ந்து இருக்கோம் இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு இன்னைக்கு அப்படியா அவதாரம் ஆதி அவதாரம் திருவாதரன் நிறைவு செய்ய வேண்டும் திட்டம் எல்லாம் கடவுள் போடுறார் நம்மளா போடுறோம் நம்ம ஊற சைபர் நமக்கு முன்னாரு ஒன்னு கடவுள் இந்த ஒண்ணு போட்டா தான் இந்த சைவருக்கு மதிப்பு இல்லைன்னா எல்லாம் வெறும் பூஜ்ஜியம் வெறும் சைவர் இன்றைக்கு சிறப்பான வரலாறுகள் முதல் வரலாறு மங்கையற்கரசியார் பாண்டி நாட்டுக்கு பெருமை கொடுத்தவள் கரசி வரலாறு சமணத்தில் இருந்த பொழுது மங்கையற்கரசியாரும் கொலச்சரி நாயனாரும் மட்டும் ஆலயத்துக்கு வந்து வழிபாடு செய்தார்கள் அவள் சோழ நாட்டு இளவரசி அந்த சோழ நாட்டு ரத்தம் உள்ள நிலைய இருந்தது அதனால பாண்டிய நாட்டிலே சைவம் தடைக்க திருஞான சம்பந்தரை அழைத்துக் கொண்டு வந்தாள் டாக்டருக்கும் மரியாதை சரியான டாக்டரை தெரிஞ்சு கூட்டிகிட்டு வர்றாரு பாருங்க அவருக்கும் மரியாதை நமக்கு ஒரு வியாதி வந்துட்டா யாராவது ஒரு மாட்டு டாக்டரை கூட்டிகிட்டு வந்தா என்ன பார்த்து என்ன வியாதின்னு தெரிஞ்சு தகுந்த டாக்டரை கூட்டிகிட்டு வரணும் டாக்டர் திருஞான சம்பந்தர் கூட்டிகிட்டு வந்தாலும் மங்கையர்கரசியார் யாரால் முடியும் தான் முடியும் மயில் வீரா திருஞான சம்பந்தரை அழைத்து வந்தார் தன்னுடைய கணவன் கூண்பாண்டியனை நின்ற சீர் நெடுவார பாண்டியன் ஆக்கினாள் அதனால பெருமான் திருநாவுக்கரசர் வரலாற்றை சொல்ற பொழுது திருநாவுக்கரசு வளர்ந்திருத்தொண்டின் நெறிவாளர் மங்கையற்கரசியார் வரலாற்றை சொல்ற பொழுது மங்கையர்க்கு தனி அரசியங்கள் தெய்வம் அப்படின்னு ஆரம்பிப்பார் இத்தனை வரலாறுல எழுபத்தி ஓரு வரலாறு சொல்லியிருக்கார் சுந்தரமூர்த்தியை சேர்த்தா எழுபத்தி ரெண்டு வரலாறு சுந்தரமூர்த்தியை சேர்க்காம எழுபத்தோரு வரலாறு இந்த எழுபத்தி ரெண்டு வரலாற்றிலையும் இரண்டு வரலாறுதான் அடியார்கள் பேர வச்சு தொடங்கின வரலாறு ஒன்று அப்பர் சுவாமி இன்னொன்று பங்கே இருக்கரசு ஏன் அப்படி அப்பர் சுவாமியாகிற குருநாதனை வழிபட்டு அப்போதி அடிகள் உயர்ந்த நிலைக்கு போனார் அவர் சிவபெருமான கும்பிடல அடிகள் அப்பர் சுவாமியை தான் முடிச்சுட்டார் அவருக்கு அஞ்செழுத்து நாவுக்கரசு தான் நம சிவாயத்தை நாவுக்கரசு தான் அவருக்கு பிடிக்கும் இந்த வைணவத்தில மதுரகவி ஆழ்வார் மாதிரி அவரு பெருமாளை பாட மாட்டார் நம்மாழ்வாரத்தான் பாடுவார் கண்ணினும் சிறு தாம்பினால் கட்டுன்ன பண்ணிய பெருமாயன் என் அப்பலில் நன்னின் தென்குருகூர் நம்பி என்றக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கேன்னு பாடினவர் மதுரகவி ஆழ்வார் பெருமாளை பாடுறதை விட தென்குருகூர்ல உள்ள ஆழ்வார் நம்மாழ்வாற பாடினா என் நாக்களை அபுத ஊறுதுன்னா அது மாதிரி சிவபெருமானை விட திருநாவுக்கரசு பெருமான் பெயர் தான் எனக்கு முக்கியம் என்று வாழ்ந்தவர் அப்பூதி அடிகள் அதே மாதிரி இந்த கூண்பாண்டியனை நின்ற சீர் நடுமாற பாண்டியனாக மாற்றிய பெருமை மங்கையற்கரசியாருக்கு உண்டு மங்கையற்கரசி குருநாதன் கூன் பாண்டியன் மாணவன் அப்பர் சுவாமிகள் குருநாதர் அப்பூதி அடிகள் மாணவர் அதனால தான் இந்த ரெண்டு பேருடைய திருநாமங்களையும் சொல்லி அந்த வரலாற்றை தொடங்குகிறான் சேர்க்கிலார் பெறுமான் மங்கையற்கு அரசி இது ஞான சம்பந்தர் வாக்கு சேர்க்கிலார் பார்த்தார் மங்கையற்கு அரசின்னா பெண்களுக்கு அரசின்னு வரும் பெரிய வார்த்தை தான் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்ல முடியுமா மங்கையற்கு தனி அரசி ஒரு ரெண்டு ரெண்டு இடத்தை போட்டார் தனி அரசின் அவளுக்கு ஈடுனா கிடையாது தனக்குவம இல்லாதான் சம்பந்தம் மங்கையற்கு தனி அரசு இது சேர்க்கிடாறு வாக்கு மங்கையற்கு தனி அரசு எங்கள் தெய்வம் வளவர் திருக்குல பொழுந்து வளைக்கை வாணி முதல்ல சோழ நாட்டத்தான் சொல்றேன் ஏன்னா சம்பந்த சுவாமியை அப்படித்தான் சொல்ற தாமரையில் வித்த மகால செங்கம திருமடந்த கட்டி நாட்டுன்னி வனம் மதுரைக்கு பேரு மீனாட்சிக்குத்தான் கண்ணி இந்த பேர் கடம்ப வனம் கன்னிவனம் கன்னிவனாதா கன்னிவனாதா என்று பட்டணத்தார் பாடுவார் மதுரையிலே செங்கமல திருமடந்த பழி தீர்த்திய நாட்டுக்கு ஒரு பெரிய பழி இருக்கு என்ன பழி கண்ணகி சோழ நாட்டிலிருந்து வந்தான் கணவனோட அவருடைய கணவனை தெரியாமல் கொன்று விட்டார்கள் இது தீராத பழி கண்ணகை எரித்து விட்டாள் மதுரையை மதுரையை இருக்கையில உள்ள தீமைகளை எரித்து விட்டாள் அவ எரிக்கிற பொழுது என்ன சொன்னா தெரியுமா தீத்திரத்தார் எரித்து விட்டுவார் அப்போ மதுரையில தீமை உள்ளவர்கள்லாம் எரிக்கப்பட்டார்கள் அப்ப நல்லவர்கள் தானே இருக்கணும் இப்ப தீமை இருக்கேன்னு கேட்டா இதெல்லாம் பின்னால சேர்ந்தது இன்னொரு கண்ணகி வந்தா தான் இந்த கதை முடி அது ஒரு பக்கம் அந்த படி இது எந்த படி கண்ணகியின் கணவனை கொன்ற பழி கண்ணகியினால் எரிக்கப்பட்டதுங்கிறது கண்ணகிக்கும் பழி தானே இப்ப அதையெல்லாம் இந்த சோழ நாட்டு பொண்ணு மாத்திட்ட இவளும் சோழ நாடு தானே அங்கே இருந்தாலே வாழ்க்கப்பட்ட அங்கே இது புகுந்த வீடு இவளுக்கு பிறந்த வீடு சோழ நாடு தென்னர் குல பழி தீர்த்த தெய்வப்பாவை இன்னொரு அர்த்தம் சமணத்தை கொண்டாண்டதுனாலே தென்னர்குலத்துக்கு பழி வந்தது பரம்பரையா தென்பாண்டி நாடுதான் சிவனுக்குரிய நாடு அன்பாண்டு நாடு என்றும் தென்பாண்டி நாடே தெளி மாணிக்க அப்படிங்கிறார் அந்த அந்த நாட்டில் சமணம் வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டார்கள் பழிதானே இந்த பழியை மாற்றியவள் மங்கையற்கரசி தென்னர்குலப்பழி தீர்த்த தெய்வப்பாவை இரு தமிழ்நாடு வெண்ணீரு பரப்பினாரை திருநீட்டு சிறப்பை இந்த நாட்டுக்கு தெரிவித்தவள் பரப்பினவள் பொங்கொழி வெண்ணீறு பரப்பினாலை போற்றுவார் களல் எம்மாள் போற்றல் ஆமே அவளை போற்ற கூடிய திருவடிகளை நாம் போற்றலாம் ஒரு அர்த்தம் அவளை போற்றக்கூடியவர்கள் திருவடிகளை போற்ற நம்மால் ஆமே என்ன கேள்வியாக வச்சுக்கலாம் ஆகுமான்னு வச்சுக்கலாம் ஒரு பாட்டு மூணு பாட்டு பாடுகிறார் இது முதல் பாட்டு தேசுடைய பாடல் பெரும் தவத்தினார் அப்படிங்கிறார் யாரு தேசுடைய பாடல் சம்பந்த சுவாமி மதுரைக்கு வந்தவுடனே மீனாட்சியை பாடல வங்கையத்தான் பாடுற கைமடமானி பங்கையச் செல்வி பாண்டி மாதேவி பணி செய்து நாட்தோறும் வரவர் பொங்கலில் ஒருவன் பூதநாயகன் நான் வேதமும் பொருள்களும் மறு வேதத்துக்கு பொருள் அள்ளு செய்தது அப்படின்னு ஒரு திருவிளையான அதை சொல்ற நாள் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையல் கண்ணி தன்னொடும் அமர்ந்த ஆலதாயாவதும் இதுவே ஆக ஞான சம்பந்தரால் பாடப்பட்டவள் சோழ நாடு போலவே பாண்டிய நாட்டை விளங்கச் செய்தவள் அவளை புகழ்வாருடைய திருவடிகளை என்னால் புகழ முடியுமா என்று கேட்கிறார் சேர்க்கிழா வரலாறு முன்னே வந்து விட்டது திருஞான சம்பந்தர்ல கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது இரநூறு பாட்டு பாண்டி நாட்டில் நிகழ்ந்து செய்தது அதனால முடிச்சு விட்டாரு வரலாற்றை வரிவடையால் மாணி அடுத்த நேசநாயனார் ஆந்திராவில் பெல்லாரி ஜில்லா காம்பிலி தாடுதான் அங்கே வாழ்ந்தவர் நேசநாயனார் காம்பியலி நகரம்ங்கிறாங்க வெள்ளாரியில பெல்லாரி ஆந்திரா தானே இப்போ பெல்லாரியில உள்ள ஊர் அந்த ஊர்ல காம்பேலின்னு ஒரு அந்த அந்த ஜில்லாவில் அங்கே வாழ்ந்தவர் நேசநாயனார் நேசநாயனார் நெசவு செய்யக்கூடியவர் அவர் ஒரு நெசவாளி என்ன செய்வார் தெரியுமா சாலியர் சொல்றோம் முதலியார்கள் ஒரு வகை நெசவு நெய்யக்கூடியவர்கள் கைத்தறி தொழில் ஈடுபட்டவர்கள் அப்படி மனம் வாக்கு காயம் மூன்றையும் அடியார்களுக்கு ஆக்கி அவர்களுக்கு உடையும் கோவனமும் நெய்து சும்மா என்னால் முடிஞ்சது அடியார்களுக்கு சும்மா கொடுக்கிறது உயர்ந்த அஞ்சலத்துக்கு ஆக்கி வாக்கையும் உடையும் பழுதில் கோபணம் நெய்வார் கோபனம் அதுக்கு மேலே கட்டுறதுக்கு கீழ்ன்னு பேரு மற்றதெல்லாம் உடையின்னு பேரு எல்லாம் நெய்து கொடுப்பார் எல்லாம் ஆண்டவன் அடியாருக்கு ஆக்கி பாட்டு எல்லாம் ஆக்கினார் சிந்தனை நிந்தனக் ஆக்கி நாயினேந்திருப்பேக்கி வாக்கு மாணிக்க வாசகர் திருவாசகம் அப்படியே சேக்கலார சாமி பாடுறாரு திருவாசனம் முன்னால வந்துருச்சு சேர்கலார் அதை பாடல ஏன்னா சுந்தரமூர்த்தி பாடல சுந்தரமூர்த்தி பாடி இருந்தா மாணிக்க வாசகர் வரலாற்ற சேர்கிலார் அற்புதமா பாடியிருப்பார் பாடல ஆனால் அந்த வரிகளை என்ன எடுத்துக்கிறார் அங்கே ஆக்கினதை வச்சு இவர் அழகா சொல்றார் ஆங்கவர்மனத்தின் செய்கை அரணனின் போதுக்கு ஆக்கி ஓன்றிய வாக்கின் செய்கை உயர்ந்த அஞ்சொழுத்துக்கு ஆக்கி தாங்கு கை செய்கை தம்பிரான் அடியார்க்காக பாங்குடை உடையும் கீழும் வலதில் கோபணமும் நெய்வார் அடியார்களுக்கு திருத்த உண்டு அவ்வளவுதான் வந்து அப்படியே கூட்டிட்டு ஒரு ரெண்டு பேர் மங்கையரிசியார் நேசநாயனார் மூணாவது கோச்சங்க சோழன் முந்திய கொஞ்சம் வரலாறு பார்த்திருக்கோம் ஒரு தொடர்புக்காக திரும்ப சொல்றேன் திருவானைக்காவல்ல ஒரு சிவலிங்கம் ஆனைக்காவில் அண்ணன் அந்த சிவலிங்கத்தை ஒரு சிலந்தி பூச்சி கும்பிட்டுது சிவலிங்கத்தின் மேல சருகெல்லாம் விழுந்தது சிவலிங்கத்தின் மேல மரத்து சருகு விழக்கூடாது அது நாவல் மரம் நாகலம்பரத்தின் கீழே சிவலிங்கம் இந்த சருகெல்லாம் விழுந்தா அது தப்பு குப்பையா போகுது சிலந்து என்ன பண்ணுனது சிவபெருமானுக்கு நான் ஒரு கோயில் கட்டுறப்பாரு சிலந்து எப்படி கோயில் கட்ட முடியும் வாயில உள்ள நூலால் தானே கட்ட முடியும் தனக்கு கட்டுற மாதிரி வாய் நூலால சிவபெருமானுக்கு மேலே சருகு விடாம பந்தல் போட்டுடுச்சு அதுக்கு ஒரு ஆசை நம்ம கையில் உள்ள பணத்தை வச்சு நம்ம கோவில் கட்டுறோம் அது வாயின் நூலால் கோயில் கட்டடுச்சான் ஒரு யானை வந்தது யானை தண்ணீரை கொண்டாந்து பீச்சு அடிச்சு வழிபாடு பண்ணது இதை பார்த்தது சேச்சே என்ன ஒரே குப்பையா கிடைக்கு தண்ணிய நிறைய கொட்டி அந்த சிறந்தி கட்டின வீட்டை உடைச்சு இல்ல கோயில இடிச்சுடுச்சு அதான வார்த்தை சிறந்தியை பொறுத்த மட்டும் அது அப்படித்தானே அதுக்கு அது கோயில் தானே கோபம் வந்துருச்சு என்ன இவன் நான் கட்டின கோயிலை இடிச்சுட்டேன் இந்த ஆளை பார்த்துக்கிறேன் உண்டு இல்லைன்னு ஆக்கப்படுறேன் செம்பம் திருகுடி மேல் காணல் விரவும் சருகு உதிரா வண்ணம் கட்டி என விரிந்து செரிய பொறிந்துள்ளது யானை வந்து உடைச்ச உடனே கோபம் வந்துருச்சு கோபம் வந்து என்ன பண்ணுச்சு தெரியுமா இந்த யானையை கொல்ல வேண்டும் எம்பிராந்தன் மேனியின் மேல் சருகு விழாமை யான் வருந்தி இம்பர் இழைத்த நூல் வலையம் அடிப்பது இந்த யானை அழிக்கிறதா என்று உருத்தெழுந்து வெம்பி யாரு சிலந்தி பூச்சி வெம்பி சிலம்பி புதிக்கையினில் புக்கு கடிப்ப யானை தும்பிக்கைக்குள்ள சிலந்தி கடிக்குது செலந்தி வசம் கடிக்கிது யானையால் தாங்க முடிகிற வேகத்தால் கும்ப யானை மோதி குலைந்து வீழ்ந்ததால் துதிக்க நிலத்தில எடுத்து அடிச்சு அடிச்சு ஆகக்கூடி ரெண்டு ரெண்டு பேரும் இறந்து விட்டான் ரெண்டு பேரு ரெண்டு கந்தர்வர்கள் மேல் ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துருச்சு அவன் இவனு சிறந்தா போன்னு சவிச்சுட்டான் இவன் அவனை யானையா போன்னு சவிச்சு ரெண்டு பேர் இங்கே வந்து பிறந்தாங்களா இந்த பழைய புத்து இங்கேயும் சண்டை வந்துருச்சு இதுதான் வரலாறு வந்த உடனே ரெண்டு பேரும் இப்பவும் இறந்து போயிட்டாங்க இந்த யானையை பொறுத்த மட்டும் கொல்லணும்னு யானை நினைக்கிற அதனால யானை நேர தேவலோட போயிடுச்சு செலந்தி யானையை கொல்லணும்னு நினைச்சது அதனால ஜென்ம எடுத்தது இந்த மிச்சம் கொச்சம் இருந்தால் எடுத்து ஆகணும் ஜென்ம எடுத்து எங்க வந்து பிறந்தது சோழ நாட்டிலே சுபதேவன் ஒரு ராஜான் உன் பொண்டாட்டி பேரு கமலவதி ஒரு பெரியவர் எழுதுகிறார் திலகவதி புனித மூன்று பேர் வாழ்க்கையையும் முடிந்தது எழுபத்தி ரெண்டு பேர் வரலாறு முப்பது நாள சொல்ல உட்கார்ந்து இருக்கான் கமலவதி திலகவதி புனிதவதி புனிதவதி யாரு காரைக்கால அம்மையார் இலகவதி யாரு அப்பரு சுவாமிகளுக்கு அக்கா அவன் காரணம் கமலவதி யாரு இப்ப சொல்ல போற அம்மா ராணி மகாராணி வயிற்றுல குழந்தைன் குழந்தை வயித்தில் இருக்கிற பொழுது எப்படா அந்த குழந்தை வெளியில வரும்னு தானே தோணும் மொத்தம் இருநூத்தி நாள் குழந்தைக்கு பத்து இன்ட்டு இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை வச்சு தான் மாதம் பார்க்கணும் நீங்கள் முப்பது நாளை வச்சு முந்நூறு நாளைக்குன்னு சொல்லக்கூடாது நட்சத்திரம் திரும்ப வரதுக்கு இருபத்தி ஏழு நாள் ஆகும் பத்து இன்ட்டு இருபத்தி ஏழு இரநூத்தி எழுபது நாள் குழந்தை வைத்திலிருக்கும் அதுக்கப்புறம் வெளிப்படும் இவளுக்கு குழந்தை பிறக்கப்போகுது நீர் குடம் உடைந்து விட்டது தாதிகள் உளையார்வனம் ஒரு ஊன்று அளிக்கும் மூணு உலகத்துக்கு ராஜாவா இருப்பான் இன்னும் ஒரு நாளிகை ஒரு நாளிகை இருபத்தி நாலு நிமிஷம் இருபத்தி நாலு நிமிஷம் கடிச்சு பிறந்தா இந்த பையன் உலகானும் ராஜாவா இருப்பான் இந்த இவளுக்கு ஒரு ஆசை இந்த பையன் உலகாலும் ராஜாவா இருக்கணும் என்ன செய்யலாம் குழந்தை வெளியில் வரப்போகுது வந்தால் தேவலேன்னு வலி என்ன பண்றா என் கால தூக்கி கம்புல மேலே வச்சு கட்டுட்டான் தூணில் கால தூக்கி மேலே வச்சு கட்டியாச்சு அப்போ குழந்தை எப்படி வெளியில் வரும் குழந்தை உள்ளேயே அழுத்து வலினா தாங்க முடியாத வழி பெற்றாயோ புலைத்தாயோம் தான் இப்போ வந்து ஈஸியாக நம்ம ஆபரேஷனை பண்ணி எடுத்துக்கிறோம் பெரும்பகுதி வலித்தான் நம்ம பட்னத்துசாமி சொல்லுவார் ஐயிரெண்டு திங்களாய் அங்கங்களாம் வந்து பெற்று நடந்தா கால் தான் வதிக்கும் பார்த்தா கண்ணு தான் வதிக்கும் பேசுனா வாய் தான் வதிக்கும் புரசவர்த்தனை உடம்பு ஊற வதிக்கும் பெற்றாயோ புழைத்தாயோங்கிறனால காலத்துக்கு மேலே வச்சு கட்டியாச்சு இருபத்தி நாலு நிமிஷம் ஆட்சி இருக்கு அதுக்குள்ள குழந்தை என்ன ஆகியிருக்கணும் வரவேண்டிய குழந்தைய வராம தடுத்து நிறுத்துனா இயற்கைக்கு மாறுபட்ட செயல் குழந்தை வெளிப்பட்டதில்லை கண்ணெல்லாம் சிவந்து போய் இடுங்கி கிடக்கும் குழந்தைய பார்த்தா தாங்க முடியாத அந்த வேதனை தாங்க முடியாத வேதனை இருபத்தி நாலு நிமிஷம் தாங்கிறது பெரிய கஷ்டமான நேரம் அவளுக்கு பேரு கமலவதி அந்த அந்த குழந்தை பிறவாத ஒரு நாளியை கழித்து என்னாம் விட்டுட்டான் இந்த பையன் என்ன பட்டத்துக்கு வந்தான் திருவாரைக்காவலுக்கு திருப்பணி பண்ணனாம் எழுபது கோயில் கட்டணும் எழுபது கோயிலும் யானை நுழையாததா கட்டணும் இந்த பழைய நினப்பு பூர்வ ஜன்மத்து நட பார்த்த உடனே நமக்கு சந்தோஷமா ஆசையா இருக்கும் சில பார்த்த உடனே ஒதுங்கி போயிருவோம் ஏன் அப்படி எப்போ உள்ள எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ இந்த பொருத்தம் உலகில் பிறருக்கு எய்தும் பொருத்தமோ ராமலிங்க சுவாமி ஏதோ பூர்வ ஜென்மத்து தொடர்பு கோயில் மாட கோயில் கட்டணும் மூணு கோயில் பெருமாளுக்கு கட்டணும் திருவங்கை ஆழ்வார் மங்களா சாசனம் பண்ண இவனை திருமொழிவாய் என்றோல் ஈசர்க்கு சொன்ன சிவபெருமானு திருமொழிவாய் என்க்க நெம்மானே என்றோல் ஈசற்கு எழில் மாடம் எழுபது செய்து உலகமாண்ட திருக்குலத்து வளச்சோழன் ஆட்சி செய்த திருமறையூர் மணிமாடம் சேர்ம்களே திருமங்கை ஆழ்வார் வாக்கு எழுபது சிவன் கோயில் கட்டனார் அவர் சொன்னார் வசதியா போச்சு சேக்கிலா சாமிக்கு என்ன அவங்க சேக்கிலாருக்கு முற்பட்டவர்கள் திருமங்கை ஆழ்வாரின் தெரிஞ்சான சம்பந்தர் சமகாலம் ஏழாம் நூற்றாண்டு மிக சிறப்பான ஒரு தொண்டு நிறைய அந்த மாளிகை அமைத்தார் வாழ மாளிகை அமைத்தார் கடைசியில் கோர்ச்செங்கற் சோழன் பலரால் பாடப்பட்டு இறைவன் திருவழி அடைந்தார் அதை பாடுற சிலந்தியும் ஆனைக்காவில் திருநிழல் பந்தல் செய்து உழந்து அவன் இறந்த போதே கோர்ச்செங்கண்ணுமாக தேவாரம் பாடுதுங்க பேரை வச்சு கோச்சங்க சோழர் தங்கள் பாடுற அஞ்சாம் திருமுறையா இல்ல நாலாம் திருமுறை நாலாம் திருமுறை அப்பர் சுவாமிகள் இவரை பாடுற இவர் கோச்சங்க சோழர் மூணு பேர் பார்த்துட்டமா நாலாவது திருநீல கண்டை ஆள் பாடல் தனிப்பட்ட நாயன்மார்களை வாழ்கிறார்கள் சுந்தரமூர்த்தி சுவாமி அதில் அவங்க அப்பா அம்மாவையும் அவரையும் விட்டுட்டா அறுபது பேர் தொகையடியார்களை ஒரு பக்கம் வயல் மொத்தமாக பட்டியல் போட்டு தனி அதெல்லாம் தில்லைவாடா தன பெருமக்கள் ஒரு பக்கம் பொய்யடிமையில்லாத போலவர் ஒரு பக்கம் ஏதோ கொஞ்சம் சரியோ சரிதானா சரி பெருமக்கள் ஒரு பக்கம் பொவர்கள் ஒரு பக்கம் அவங்களெல்லாம் வச்சுட்டாடிய விட்டுருங்க அறுபத்தி ரெண்டு அவங்க அப்பா அம்மாவையும் விட்டுருங்க அறுபது இந்த அறுபது பேரைத்தான் தெளிவா சுந்தரன் பாடினார் கடைசி பாட்டுல அவங்க அப்பா அம்மாவை சேர்த்துட்டன் இந்த அறுபது பேர்ல முதல்ல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுவது திருநீலகண்டே தில்லைவாளம் தொகையடிகாரிகள் போயிட்டார்கள் ஆடு தெரியுமா முதலும் முடிவும் திருநீலகண்டம் முதலும் முடிவும் திருநீலகண்டம் திருநீலகண்டம்னு சொன்ன எல்லா வியாதிகளும் தீ திருமான் சிவபெருமான் கடுத்திலே நஞ்சை வைத்துக் கொண்டவன் அதுதான் திருநீளகண்டம் அழகா பாடுறார் இப்போ திருநீல கண்டத்து பாணனார்கடியே என்ன சார் அவர் குயவர்ங்கிறாரு இவரு பாணருங்கிறாரு ஜாதியை சொல்லி பாடுறாரு இதுவரைக்கும் யாரையும் ஜாதியை சொல்லி பாடல ரெண்டு பேரை மட்டும்தியும்னர் பாணர் வம்சத்தில் பிறந்தவர் கோயிலுக்குள் செல்லக்கூடாது வழியில தான் நின்னு கும்பல் தாழ்த்தப்பட்ட திருப்பான இங்கே திருநியலகண்ட யாழ் பாணர் அழகா யாழ் வீட்டில் பாடுவார் மதுரைக்கு போயிட்டார் சிவபெருமான் எல்லார் கனவுலையும் போய் திருநேலகண்டை நிறுத்தி விட்டாங்க யாழ் வெற்றி பாடுங்கள் பாடுறாரு திரிபுரம் எரித்தவாறும் தேர்விசை நின்றவாறும் கருகினை உரித்தவாறும் அரியவாரும் அடியவர்க்கு காமனை காய்ந்த பாதுல நவராத்திரி விழா ஒரு கிறிஸ்தவரை கூட்டிகிட்டு வந்து பாட வச்சான் ஐயப்பசாமி பாட்டு அற்புதமா பாடுவார் தெரியுதா ஜெசுதாஸ் அருமையா பாடுவார் ஜெயசுதாசு அவரோட கூட்டிக்கிட்டு வந்த அன்னைக்கு கச்சேரி நவராத்திரி அவருக்கு கோயிலுக்குள்ள போகணும்னு ஆசை மீனாட்சியை பாடணும்னு ஆசை கோயில் அப்போ ட்ரஸ்ட் போர்டு சேர்மன் பி என் சிதம்பரம் அந்த கோயில் ரொம்ப பணி செய்த ஆட்கள் கேட்டாரா இவருக்கு யோசனை மற்ற மதத்தைச் சேர்ந்தவர்கள் உள்ளே போகக்கூடாது என்ன பண்றது நாளைக்கு பார்ப்போம் கோயில் இருந்த அர்ச்சகர்கள் இவர் வரக்கூடாது அதை மீறி ஒன்னும் பண்ண முடியாது ஒன்னும் பண்ண வராது நாளைக்கு பிரச்சனையா போயிடும் அவர் தவிச்சிட்டு இருக்கார் ராத்திரி ஜேசுதாஸ் ஆடி வீதியில் கச்சேரி ஆரம்பிச்சுட்டார் ஒரு எட்டணி இருக்க ஆரம்பிச்சார் பத்தரை பதினோரு மணி வரைக்கும் கொட்டி விட்டார் மீனாட்சியை பத்தி அத்தனை பாட்டு கடைசி ஐயப்ப சாமி எல்லாம் பாடிட்டார் அத்தனை பேரு வந்து உட்கார்ந்துட்டாங்க கோவிலுக்குள்ள ஆடு இல்லை எல்லாம் ஆடி வீதியில் உட்கார்ந்துருக்கு மறுநாள் காலையில் பக்தருடைய தலைவர் இவருக்கு போன் பண்ணார் காலையில் கூட்டிட்டு வாங்க நம்ம சாமி தரிசனம் பண்ணி வச்சிருவோம் நேர்த்திக்கு மீனாட்சி அவர்கிட்ட போய் உட்கார்ந்துட்டாங்க என்னங்க அப்படி பாடுனா கொட்ட பாடுற கூட்டிகிட்டு போய் நிறுத்திட்டாங்க மீனாட்சிக்கு முன்னாடி அவ்வளவுதான் சந்தோஷம் புண்ணியவான் மறக்க முடியாது அத்தனை பாட்டு பாடுறார் இந்த ஓரத்துல கண்ணீர் வடிஞ்சுக்கிட்டே இருக்கு நமக்கு கண்ணை குத்துனாலும் கண்ணீர் வரமாட்ட மாமியார் இறந்து போனதை நினைச்சு மருமகள் வெங்காயம் உருக்கிற போது கண்ணீர் விடுறான் என்ன பாட்டு அந்த மாதிரி திருநீலகண்டை ஆழ்ப்பாணரை ராஜா கொண்டே நிறுத்திட்டான் பெருமான் தானே கணவன் வந்து சொல்லி இருக்கார் அதுக்கு மேல என்ன அழகா பாடுறாரா பெருமான் சொல்றார் என்ன யாழோட இவரை தரையில உட்கார வச்சுட்டீங்க பாடுறதுக்கு தரையில் வச்சா நரம்பு இருக்கோல் நரம்பு கருவி தோல் கருவி முளவு மத்தளம் நரம்பு கருவி யாழ் துளைக்கருவி குளல் இந்த மூணும் தமிழ் கருவி அது எப்படி சொல்றீங்க இந்த பூனலையும் தமிழுக்கே உரிய சிறப்படுத்த லகரம் இருக்கு யாழ் முளவு குழல் பேர் வச்சிருக்கேன் பாருங்க அந்த காலத்துல பதினோரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தோரு வகை பண்களும் தமிழகத்தில் இருந்தன என்று பல பெருமக்கள் நிலைநாட்டினார்கள் எம் எஸ் சுப்பலட்சுமி தேவகோட்டைக்கு வந்து மூன்றரை மணி நேரம் தமிழ் பாட்டு பாடி கச்சேரி பண்ணினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல அப்பத்தான் இதெல்லாம் வெளியே வந்துச்சு பதினோரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தோரு வகை பண்கள் இருக்கின்றன பண்ணுன்னா நம்ம ராகம் நரம்பு முறுக்கு குறையுமா யாழ் நரம்பு முறுக்கா இருந்தா தான் நல்லா இருக்குன்னு வாசிக்கிறதுக்கு இல்லைன்னா சரிகல பதனி ஒத்து வராது பெருமான் சொன்னாரா இவருக்கு சுந்தர பலகை போடுங்கள் சிவபெருமானுக்கு முன்னாடி அது மாதிரி உட்கார்ந்து கேட்கிறார் சிவபெருமான் அதுக்கப்புறம் இவர் திருஞான சம்பந்தரை பார்த்தார் திருஞான சம்பந்தர் பாடக்கூடிய பாட்டுக்களுக்கெல்லாம் யாழ் வாசித்தார் கூடையவர் மனைவி மதங்க சோழாமணியார் அவர்கள் பாட்டையெல்லாம் அமைத்து பாடினார்கள் எல்லாரும் திருநீலக்கர் வீட்டுக்கு போகிறார்கள் திருநீலக்கர் உயர்ந்த பிராமணன் திருச்சாத்த மங்கை போற உடனே எல்லாரும் இரவு சாப்பாடு முடிச்சு படுத்துட்டாங்க சம்பந்த சுவாமி திருநீலக்கரிட்ட போற திருமையகண்ட யாழ்ப்பாணும் வீட்டுக்குள்ள ஒரு இடம் கொடுங்க வெளியில துண்டை விரிச்சு படுத்தாச்சு ஆண்கள் எங்க வேணாலும் அவர் எங்க கூட்டிகிட்டு போனாராம் உள்ள கூட்டிக்கிட்டு போனாராம் மறக்க கூடாது இவர் கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்ன காலம் இவரை உள்ள கூட்டிக்கிட்டு போய் அக்னிகோத்திரம் பண்றாங்கல அதுக்கு பக்கத்துல படுக்க வச்சா மணியார் கூடவே வந்தார்கள் தருமபுரத்துக்கு போயிட்டார்கள் தருமபுரம் இவங்க அம்மாவுடைய அம்மா ஒரு பாட்டி ஒரு போன உடனே எல்லாரும் பேரணிக்குத்தான் வரவேற்பு கொடுத்தார்கள் அவரு பாடுறா யோசிக்கம் அதுக்கு தானே இவர் யாழ் வாசிக்கிறாரு அரியங்குடி ராமானுஜ் என் காரணம் அற்புதமும் இசைப்பாடக்கூடிய மேதை தேவகோட்டையில் கந்தசக்தி விழாவுக்கு வந்த ஒத்துவிட்டவர் எடுகுடிக்கு ஒரு ஆளை கொண்டாந்து அவரை வாசிக்க விட்டார் அரியக்குடி பெரிய ஆள் செம்மங்குடி அரியக்குடி எல்லாம் சக்கரவர்த்திகள் அவங்களுக்கு முன்னால யாரும் நிக்க முடியாது அப்படி பாடுற காலம் அவரை வாசிக்க விட்டுட்டாங்க அரியக்குடி பேசாம இருந்தார் ஏதோ வாசிச்சாச்சு முடிஞ்சது கடைசியில எல்லாரும் கேட்டாங்க பையன் எப்படி வாசிச்சான் முதல்ல எம்பாட்டுக்கு வாசிச்சான் அப்புறம் அவன் பாட்டுக்கு வாசிச்சான் அரியக்கூடி ராமானுஜெய்யார் சொன்ன வார்த்தை அப்புறம் அவன் பாட்டுக்கு வாசிச்சான் இது என்னத்துக்காக இப்படியா வாசிக்கிறது யாரு மீட்டுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் யாருக்காக பாட்டா பாட்டுக்காக யாழா இவருக்கு கோபம் வந்துருச்சு இந்த யாழ் இருக்கிறதுனால தானே எந்த தொல்ல தெரிஞ்சு சமுதர் காந்த யாழினால் வாசிக்க முடியாதபடி ஒரு சந்த பாட்டை இயற்றுங்கள் நடை உடை மலை மகள் துணைய நம்ம கிழவர் தன தன தன தன யாழ் வாசிக்க முடியாது இப்படியே பலன் பாட்டு இவர் எதுவும் ஒண்ணு மாட மாட்டார் பாட்டிகள் நாட்டுது மூணாயிரி சொல்ல சுந்தரன் முப்பது ஆயிரத்தி பாட்டு வாடக்கூடிய பாட்டுக்கு வாசிக்க முடியாத யாழ் எனக்கு வேண்டாம் இதை தூக்கி போட்டு உடைச்சு போறேன் யாழை தூக்கி போட்டு உடைக்க போன சம்பந்தர் தடுத்தார் சிவபெருமான் புகழ அது யாருக்கு அப்பாற்பட்டது சொல்லுக்கு அப்பாறுப்பட்டது உடைக்காதே எப்பவும் கடைசியிலே திருஞானசன் வந்த கல்யாணி பக்கத்திலே இருந்து அவர் இறைவன் திருவழி அடைந்த நம்முடைய திருமேல கண்ட யாழ்ப்பாணர் தானும் சேர்ந்தார் தள்ளூர் பெருமனம் வைகாசி மூல நட்சத்திரம் சனைய நாயனார் இசை ஞாரியார் பேர் ஒவ்வொரு பாட்டு சேர்க்கிறார் பெற்றுக் கொடுத்தது பெருமை நாயனார் அம்மா இசைஞானியார் நம்பியாரூர்தார் ஞானமெல்லாம் குடிவாள அழியா புறங்கள் எய்தார் ஆண்ட என்ன பெருமே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அப்பா காரியம் ஜவஹர்லால் நேரு மோதிலால் நேரு அலகாபாத் வழக்கறிஞர் அந்த ஆனந்த பவனம் இன்னைக்கு எல்லாரும் போய் பார்த்துட்டு வர்றாங்க இந்தியாவினுடைய சரித்திரத்தை மாற்றி வைத்த இடம் ஆனந்த பவனம் அலகாபாத் போனா அதை பார்க்கணும் பெரிய பேலஸ் அந்த காலத்திலே வட்டியில் இருந்த மோதிலால் நேரு கட்டின அரண்மனை நேருவும் ஜவஹர்லால் நேருவும் மோதிலால் நேருவும் போனாங்களா எல்லாரும் சொன்னாங்களா இந்த முன்னால போறார் அவரு மோதிலால் நேரு யார பாத்து ஜவஹர்லால் பார்த்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஜவஹர்லால் நேரு பெரியாள் ஆகிட்டார் எல்லாரும் சொ பின்னால போற அது நம்ம ஜவஹர்லால் நேருக்கு அப்பா இப்ப சொல்லுங்க அப்பாவை சொல்லணும் தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து வன்முயிற்கெல்லாம் இது பிள்ளைய வச்சு உங்கள் அடையாளம் சொன்னாதான் உங்கள் கடமையை நீங்கள் ஒழுங்காக செய்ததாக அர்த்தம் என்ன சிவருமான் தோல்ல உட்கார்ந்து ரெண்டு பேர் சடையனார் இசை ஞானி தான் புடிச்சது இப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பின்னால போனான் வரலாறு முழுக்க மூணு சமயத்துல சொல்லிட்டான் முதல்ல தொடங்கி தர்த்தார் கொண்ட காண வரைக்கும் போனான் அதுக்கப்புறமாக ஏயர்போன் கலிக்காம நாயனால் வரலாற்றிலே கொஞ்சம் தொட்டு பார்த்தோம் அதுக்கப்புறம் பெருமான் வரலாற்றிலே கொஞ்சம் பார்த்தோம் இப்போ நிறைவாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நம்மோடு வருகிறார் வெள்ளாடை சடுக்கம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூரில் இருக்க பதினெட்டு வயசானது திருவாரூரை விட்டு புரட்டார் சிவா திருச்சிற்றம்பலம் சரியா கொஞ்சம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சேரநாடு நோக்கி புறப்பட்டார் திருவாரூர்லேருந்து புறப்பட்டார் வயசு பதினெட்டு வயசு பதினெட்டு வயசுக்குள்ளதான் இவ்வளவு சாதனை ஒரு கல்யாணத்தை சிவபெருமான் நிறுத்தி ரெண்டு கல்யாணத்தை கொடுத்து அடியார்களை பாட வச்சு செங்கலில் தங்கமாக்கி பன்னெண்டாயிரம் பொற்காசு கொடுத்து அதை ஆற்றுல போட்டு குளத்தில் எடுத்து கச்சொல்லி ஏற்பாடு பண்ணி எல்லாம் செய்யணும் எல்லாம் செஞ்சிட்டார் இப்போ ஒரு பெரிய செயல் செய்யணும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூரை விட்டு புறப்பட்டார் சேரநாடு நோக்கி புறப்பட்டார் சேர நாட்டுக்கு போகிறதா கோயம்புத்தூர் வழியோ பாலக்காடு வழியோ போகணும் போகிற வழியில் கோயம்புத்தூர்ல இருந்து அவினாசி நாற்பது கிலோமீட்டர் அவினாசிங்கிற அடத்துக்கு போறார் சிவகாந்தூர் சித்தம்பலம் திருப்புளியூர் அவிநாசின்னு அந்த ஊருக்கு பேரு கோயம்புத்தூர்ல இருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் புரட்டு போறார் நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த ஊரை பத்தி சில செய்திகள் சொல்லணும் அவிநாசி விநாசம் இல்லாதது அவிநாசி ஆசை தான் இல்லைன்னு அர்த்தம் விநாசம் இல்லாதது அவிநாசி கடைசியில் பாடுற பொழுது மாணிக்க வாசக சுவாமி அவிநாசிய பாடுறான் திருவாசகத்தின் பெரியதன் நன்மது பெருந்து அவிநாசி அப்பா அரிய பொருளே அவிநாசி அப்பா பாண்டி வல்லமே தெரிய அரிய பரஞ்சோதி செய்வதொன்றும் அரியேது அவிநாசிக்கு அவளது பெருமை கோயில் முதல் வழிபாடு வழிகாட்டும் விநாயகர் அவரை கும்பிட்டு ஒரு பாதிரி மரம் அம்பாள் தவம் பண்றத ஐதீகம் கருணாம்பிகைன்னு அம்பாளுக்கு பேரு அவினாசி ஈஸ்வரர்னு இவருக்கு பேரு அந்த அம்பாள் இருக்கிற இடத்துல போய் வழிபாடு பண்ணி அப்புறம் தான் சுவாமிகிட்ட போகணும் அம்பாள் சந்நிதியில சுபத்துல ஒரு தேர் இருக்கும் யாராவது பார்த்துருக்கல அம்பா சந்நில பிரகாரத்தில் ஒரு தருவாக குரமாதை புணர்வோனே குகணேஸ்வர் குமரேசா அறம் நாளை புகழ்வோனே அவிநாசி பெருமாளே சின்ன திருப்புகள் அறம் நாளை புகழ்வோனே புகழ்வோனே அவிநாசி பெறுமானே அந்த ஊர் அவிநாசிக்கு போயிட்டார் தட்சிண காசி என்ன பேரு அந்த கிணத்துக்கு காசி பேரு காசியில் வாசி அவினாசிங்கிறாங்க காசியில பெரும்பகுதி புண்ணியம் அவிநாசியில கும்பிட்டா இந்த ஊருக்கு போயிட்டான் திருவாசகத்துல ஒரு வரி வரும் அவினாசிக்கு அவினாசிக்குள்ளார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பிராமணர்கள் இருக்கக்கூடிய ஒரு அங்கரகாரம் இந்த பக்கம் ஒரு வீடு அந்த பக்கம் ஒரு வீடு இந்த வலது பக்கத்து வீட்டுல மங்கள ஒ ஒம் இடது பக்கத்து வீட்டுல வருத்தமா அழக்கூடிய ஒளி நம்மளும் மேல சத்தம் நல்ல சாப்பாடு போடுவோம் சாப்பிட்டு வரக்கூடிய வீட்டுக்குள்ள போய் நம்மளும் சேர்ந்து அழந்துட்டு வரவா வேண்டாம் அப்படித்தான் நினைப்போம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முதல்ல இந்த வீட்டுக்குள்ள போனார் அழக்கூடிய வீடு எதனால வணங்கி முன்னால இந்த ரெண்டு பேரும் குளத்துக்கு குளிக்க போனாங்க முதல இருந்தது எங்க வீட்டு பிள்ளைய முதல சாப்பிட்டு எடுத்தவட்ட பிள்ளைக்கு அந்த பிள்ளை இருந்தால் நாங்களும் போடலாமே நினைத்து அழுது புதல்வர் இருவர் ஐயாண்டு வந்த பிராயத்தினர் குளித்த மடிவில் முதலை ஒரு மகவை முந்த விடுங்க முன்னூல் அணியும் கல்யாணம் முன்னூல் புரிகள் நூலனி மார்பனை முப்பொடி நூல் பூநூல் போடுறது இந்த மனை மற்ற அந்த மனை இழந்தார் அழுகை என்று உரைத்தார் ஊர்ல உள்ளவங்க சொன்னாங்க இந்த வீட்டில் அந்த பையன் இறந்து போன அந்த வீடு இந்த பையனுக்கு பூநூல் போடுறாங்க இவர் என்ன பண்றார் தெருவில் போறாரா பையன் இறந்தான் அந்த வீட்டில இருந்து அப்பாவும் அம்மாவும் வந்து இவர் காலையில் இருந்து கும்பிட்டாங்க எப்படி இருக்கும் குழந்தை நினைச்சு அழகூடியும் பத்துவம் ஆயிடுச்சு போனது அது முன்னே வணங்க முயல்கின்றோம் அன்பு பழுதாக எப்படி இருக்கும் பிள்ளை அறந்ததை கூட விட்டுட்டு அழுதுவர்கள் நம்ம காலில் விழுந்து கும்பிடுறாங்க பார்த்த உடனே இவருக்கு கண்ணீர் வந்தது கவலைப்படாதீர்கள் உங்கள் பிள்ளையை எழுப்பி கொடுத்து கோயிலுக்கு போகிறேன் இழந்த துயர் மறந்து நான் வந்தனன் என்று அதற்கே சிந்தை மகிழ்ந்தார் மறையோனும் மனைவிதான் இந்த அந்தனரும் மனைவியும் மகிழ்ந்தார்கள் நான் வந்ததுக்கு பிள்ளை அறந்து போன துன்பத்தை மறந்து விட்டார்கள் சிறுவனை அழைத்து கொடுத்தே அவிநாசி பெருவான் கலல் பணிவேன் என்றார் சென்றார் இடர்களை உடனே வரப்பட்டு போட எங்க ஒரு கிலோமீட்டருக்கு அப்பால் அந்த குளம் இன்னைக்கும் கோயில்ல இருந்து கிலோமீட்டர் குளம் குளத்துக்கு போய் பார்த்தா குளத்தில் முதலை இல்லையா தண்ணியே இல்லை தண்ணி இருந்த முதலை இருக்கிறதுக்கு சுத்தம்ையாது பொ தண்ணி இல்ல முதல இல்ல முதல வயிற்று கொண்டாடணும் கஷ்டமான காரியம் திருஞான சம்பந்தர் மறுகல்ல இறந்தவன உடம்பு கிடந்தது திருநாவுக்கரசர் அப்போது அடிகள் பிள்ளையை உயிர்ப்பித்தார் உடம்பு கிடந்தது இது உடம்பா முதல சாப்பிட்டு ரெண்டு வருஷம் எவ்வளவு கஷ்டமான வேலை இருந்தாலும் கவலைப்படலை மறக்கேன் எடுமைக்கும் பெருமானையே உற்றா என்று உண்மையே உள்குகின்றேன் கடவுளே மறக்காமல் உன்னையே நினைக்கிறேன் உணர்ந்து உள்ளத்தால் புற்று ஆடு அறவா ஒூர் அவிநாசியே பசுபதியே பரமேட்டியெல்லாம் உன்னை போற்றுகின்றார்களோ அவர்களுடைய சொற்களை கேட்டு மகிழக்கூடிய பெருமானே அவர்கள் தலையில் இருப்பவனே அறைக்காடு அறவா அவிசியே கரை சொல்லு காலனையே காலனுக்கு சொல்லிவிடு முதல பிள்ளைய கரையில கொண்டாந்து கொடுக்கணும் சொல்லு கரைக்கால் கரையின முதலையை பிள்ளை தர சொல்லு காலனையே சிவபெருமானுக்கு ஆடல் அவ்வளவுதான் கொஞ்ச நேரம் ஆச்சு மழ மழை மலர் குளத்துல தண்ணி வந்தது தண்ணியில முதல வந்தது வந்தது அஞ்சு வயசு ரெண்டு வருஷம் ஏழு வயசு வளர்ச்சி கம்பீரமா அப்பான்னு கத்திக்கிட்டு வெளியே வந்துட்டான் நடக்கிற காரியமா அதுதான் சுந்தரமூர்த்தி சிவபெருமானை நினைத்து நம்பி வழிபட்டால் ஒன்னாதனமும் உழவா சிறு தொண்டர் வார்த்தை முடியாததெல்லாம் முடிய என்ன நீங்க சுத்தமா நம்பது விளையாடிட்டு முடியாத காரியம் கரையில் வந்து உமிழ சொல் இரண்டு ஆண்டு வளர்ச்சியோடு குழந்தை வந்தது சந்தோஷம் கூட்டி கூட்டி அந்த அந்த பையனுக்கு இவரை வச்சே பொழுது போடுறாங்க எடுத்தவற்றை கை சாப்பாடு அதுதான் அடியார்கள் கோயிலுக்கு போய் கும்புகிறத விட அழுத கண்ணீரை துடைப்பது என்பது சைவ திருப்பணி என்று கடைசிவனை காட்டியவர் சுந்தரமூர்த்தி சுவாமி அழுதவங்க துடைக்கிறது ரொம்ப புண்ணியம் துன்பத்தை மாற்றுவது ரொம்ப புண்ணியம் புறப்பட்டார் சேர நாட்டுக்கு வந்துட்டார் சேர நாட்டிலே சேர நாட்டு மகாராஜா சேரநாட்டு மகாராஜா சேரமான் பெருமாள் நாய்ப்பு அணுக்க தொண்டர் இவர்கள் வருத்தப்பட்டி கொடுத்தார் ஆடைகள் கொடுத்தார் வரவேற்றார் ஐயன் அணைந்தான் என்னை ஆளும் அண்ணல் அணைந்தான் ஆரூரில் சைவன் அணைந்தான் என் துணையாம் தலைவன் அணைந்தான் தரணி எல்லாம் உய்ய அணைந்தான் வந்துட்டாராங்கூர் சைவர் யானையில ஏற்றி சுந்தரமூர்த்தியை உட்கார வச்சு சேரமான் பெருமாள் நாயனார் சேரநாட்டு மன்னர் கொடபிடிச்சுக்கிட்டு போனாரா இவரை உட்கார மகாராஜா கொடபிடிக்கிறார் அரபி அராபிய ஒரு அந்த அரா இந்திய நாட்டுனாதிபதி ஒருத்தர் போனார் புகழ்பெற்ற மேதி அப்துல் கலாம் தனிப்பின் புகழுடையவர் போனார் அந்த ஊர் மகாராஜா இவர்கள் காரோற்ற பக்கத்தில் அப்துல் கலாம் உட்கார வச்சு மகாராஜா கார் ஓட்டிக்கிட்டு போனாரா சம்பிரதாயத்துக்கு தப்பு அந்த ஊர் மகாராஜா எம்பரர் இவரை வந்து வரவேற்கலாமே தவிர அந்த காரை அவர் ஓட்டலாமோ முழுக்க ஓட்டி சுத்தி காமிச்சாரா சுத்தி காமிச்ச உடனே எல்லாரும் கேட்டாங்களாம் அது நம்ம சம்பிரதாயத்துக்கு விரோதம் பண்ணியா நீங்க மகாராஜா நீங்க எப்படி காரை ஓட்டு நான் மகாராஜாவா கார ஓட்டலையே அவருக்கு மாணவன் சுந்தரமூர்த்திக்கு பின்னால யானையில உட்கார்ந்து கொடையை பிடிச்சுக்கிட்டு போற நான் மன்னன் இல்ல இவருக்கு நான் திருவடி தொண்டன் மேல கொடை திருச்சூர் படிபாடு வைக்கம் படிப்பாடு வழிபாடு வழிபாடு திருச்செங்குன்ற தாண்டி போற கோட்டையத்துல இருந்து கோட்டையத்துக்கு பக்கத்துல மூணு ஊர் இருக்கு வைக்கம் கடுத்திருத்தி ஏட்டுமானூர் இந்த மூணு கோயிலையும் சிவலிங்கம் வைக்கத்துல பெரிய லிங்கம் வைக்கத்து அப்பன் மகாதேவன் மார்கழி மாச அஷ்டமிக்கு முந்தின அஷ்டமி வைக்கத்து அஷ்டமி அந்த சாப்பிட்டு விட்டு அந்த எச்சியண விழுந்து அஷ்டமி கடு திருத்தி ஒரு மன மாதிரி இருக்கும் ஒரு எண்பது படி ஏறி போன ஒரு சிவலிங்கம் மூணாவது ஏட்டுமானூர் அங்கேயும் பெரிய சிவலிங்கம் இந்த மூனையும் ஒரு நாள்ல கும்பிடணும் ஏன் மூணு சிவலிங்கமும் வரிசைக்கு விழுந்துருச்சான் வலது கையில் வச்சிருந்தது விழுந்த இடம் வைக்கம் கழுத்துல வச்சிருந்தது விழுந்த இடம் கழுத்திருத்தி கழுத்து இருத்தி இடதுகையில வச்சிருந்தது விழுந்த இடம் எடத்துமானூர் இப்ப ஏற்றுமானூர் அதனால மூணு சிவலிங்கத்தையும் ஒரு நாளையில பார்க்கணுமா நாங்கள் கார்த்திகை மாசம் சோமவாரத்தன்னைக்கு சபரிமலைக்கு புறப்பட்டு போவோம் இந்த மூணு கோயிலையும் ரொம்ப வேகமா போய் பார்ப்போம் இந்த கேரளாவில் எட்டு மணிக்கு கோயில் சேர்த்துடுவாங்க நம்ம ஊர் மாதிரி அவர் வரணும் இவர் வரணும்னு காத்திருக்க மாட்டாங்க எட்டு மணிக்கு சாத்திடுவாங்க மூணு கோயில் அவ்வளவு அற்புதமா இருக்கும் எல்லாம் வழிபாடு பண்ணியிருக்க திருச்செங்குன்றூர் வழிபாடு பண்ணியிருக்க பாட்டு எல்லாம் கிடைக்கல சுசீந்திரம் போய் கும்பிட்டு இருக்கார் திரு அஞ்சக்களத்துக்கு வந்துட்டார் திருவஞ்சைக்களம் கொடுங்கலூருக்கு பக்கம் திருச்சூர் திருச்சூர்ல இருந்து கொடுங்களூர் கொடுங்கலூர்ல இருந்து சுமார் மூணு கிலோமீட்டர் திரு அஞ்சைக்களம் திருவஞ்சிகுளம்னு தமிழ் எழுதிருப்பேன் சேரமான் நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வயசு பதினெட்டு பதினெட்டு வயசு சிவபெருமானே என்ன பார்வணும் மனைவாழ்க்க போதும் பதினெட்டு வயசு நமக்கு தொண்ணூத்தி எட்டு வயசான கூட ரெண்டு வருஷம் இருந்து ஒரு செர்ச்சுரி போட்டோது யோசிங்க வெறுத்தேன் மனை வாழ்க்கை விட்டு ஒழித்தேன் விளங்கும் குலை காதுடை வேதியனை தலைக்கு தலை மாறி அழிந்தது என்ன அதுல பின்னால உள்ள பாட்டு பெடைிற்றுாய் கடல் நன்று அமுதுண்டு கண்டம் கடுக பிரும் ஒன்று அறுத்தாய் கடல் மேல் மகோதை அணியார் அஞ்சை களத்து அப்பனே திருவஞ்சக்கலம் ஒன்றுதான் மலையாளத்திலே தேவார பாடல் பெற்ற திருத்தரம் ஆழ்வார்கள் பாடல் பெற்றது கேரளத்திலே ஒரு பத்து ஊராவது இருக்கும் இது நாயன்மார்கள் பாடல் ஒரே ஒரு ஊர் திருவஞ்ச கலம் அது மட்டும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடல் பெற்றது ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரம் இன்னைக்கு பெரிய திருவிழா அந்த ஊரில் நடக்குது ஒவ்வொரு ஆடி மாதமும் சுவாதி நட்சத்திரம் சிவபெருமானே போதும் இந்த உலக வாழ்க்கை போதும் நீ அன்னைக்கே தடுத்தால் கொள்வேன்னு சொல்லி இருக்கேன் பதினெட்டு வயசாச்சு போதும் சிவபெருமான் பார்த்தா தேவேந்திரா இங்கவா நம்ம யானையை எடுத்துக்கிட்டு போ அதனா இவர் யானை தேவேந்திர யானைக்கு ஐராவதம்னு பேரு நாலு தந்தா சிவபெருமான் யானைக்கு ஐரா பனம்னு பேரு இரண்டாயிரம் யானை இங்க இருந்தா தந்தம் கோலாலம்பூர் போயிடும் ஒருத்தானே நம்ம யானை எடுத்துட்டு போ தேவர்கள் புறப்பட்டு வந்தார்கள் தேவேந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் எல்லாரும் வந்தார்கள் திருவஞ்சக்களத்துக்கு வந்தார்கள் இவர் சிவனை கும்பிட்டார் பெருணும் நண்பனுக்கு தெரியாம சாப்பிட கூடாது நல்லது வந்தா நண்பனை நினைக்கணும் நட்பு எப்படி தெரியும் தண்ணீரும் மாதிரி பாலும் தண்ணீரும் நண்பர்கள் பாலை தண்ணீர்ல ஊத்துறோம் நம்ம ஊரில் இந்தியாவில் தண்ணியில பாலை ஊற்றுவோம் ஏதோ வசதியை பொறுத்தது ரெண்டையும் கலந்து அடுப்பில வைக்கிறோம் அடுப்பில் வச்சா என்ன ஆயுது இந்த தண்ணீர் கொதிச்சு ஆவியா போகுது ஐயோ என் நண்பன் போயிட்டானே அப்படின்னு பால் தேடி வேலை பொங்கி வருது நம்ம ஊட்ட அம்மா தண்ணியை தெளிச்ச உடனே நண்பன் வந்து விட்டான் அப்படின்னு பால் அடங்கியிருது இனிமேல் பால் காய்ச்சல் பொழுது இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும் அம்மா காட்சினாலும் சரி ஐயா காட்சினாலும் சரி பால் காய்ச்ச பொழுது இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் நட்பு அப்படி இருக்கணுமா நண்பனை தேடி வந்தோடனே அந்த அம்மா தண்ணியை தானே தெளிக்கிறா தெளிச்ச உடனே என் நண்பன் வந்துட்டான் ஒரு சாமிஸ்கிருட்டு ஸ்லோகம் எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது தெரிஞ்ச ஸ்லோகத்தை சொல்லுவேன் பொருளை மட்டும் கேட்டு வச்சுக்கிட்டேன் நல்லா இருக்கேன்னு ஒரு பழைய மொழி சமஸ்கிருதம் அதனால நிறைய செய்திகள் இப்படி எதுக்கு சொல்ல வந்த நண்பனை நினைக்கிறார் சேரமான் பெருமாள நினைக்கிறார் சேரமான் பெருமாள் கொடுங்கலூர்ல பூஜை பண்ணிட்டு இருக்க செல்ல வச்சிருந்தாங்க காலாளுக்கு நினைச்ச மாத்திரத்தில் அவருக்கு தெரிஞ்சு போச்சு நண்பன் நினைக்கிறார் கைலாசத்துக்கு புறப்பட்டு போறார் நம்ம போயிடணும் விட்டுறக்கூடாது சேரமான் பெருமான் குதிரையில் வேகமாக வர்றார் அதுக்குள்ளே யானை மேலே போயிடுச்சு புரியல போகுது வெற்றிகளாக போகுதா அரிசாண்டலா போகுதா வெற்றிகளாக போகுது ஊர்வலம் நம்ம பார்க்குற ஊர்வலம் எல்லாம் அரிசாண்டலா போலாம் ஊர்வலம் மூன்று மணி நேரம் சென்றது முதலமைச்சர் உட்கார்ந்து பார்த்துக்கொண்டே இருந்தார் மறுநாள் பேப்பரில் போடுறோம் இது மேலே போயிட்டு இருக்கு ஊர்வலம் தேவர்கள் தேவர்களுக்கு பின்னாலே இரண்டாயிரம் தந்தம் உள்ள யானை யானை மீது அஞ்சலு வந்திரு சொன்னார் சிவபெருமானே குதிரை பறக்க ஆரம்பிச்சு குதிரை பறந்து யானையை சுத்திக்கிட்டு யானைக்கு முன்னால போயிடுச்சு சேரமான் பெருமானுடைய அணுக்க தொண்டர்கள் சேரமான் பெருமாள் இருந்தால் நாங்கள் இருப்போம் அவர் இறந்தால் நாங்கள் இறப்போம் சத்தியம் பண்ணவங்க சோழ நாட்டிலே அவங்களுக்கு வேளக்காரப்படைன்னு பேர் பாண்டிய நாட்டிலே அவங்களுக்கு ஆபத்து உதவிகள்னு பேர் வேளக்காரப்படை சோழ நாட்டிலே இங்கே துணை அவ்வளவுதான் சேர நாடு எல்லாம் என்ன பண்ணா உடல்வாலை உருகி அக வெட்டிட்டா அந்த ஆவிகள் இதுக்கு முன்னால் போகுது ஊர்வலம் எப்படி போயிட்டு இருக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அற்புதமாக பாடுறார் இதுதான் தேவாலத்தில் கிடைச்ச பாட்டுகளில் கடைசி அதிகம் அதனால் இந்த பத்து பாட்டையும் படிக்கப்போரு கைலாசத்துக்கு போகிற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான் என்னை முன் படைத்தான் ஒரு காலத்திலே என்னை படைச்சா அனுபவித்தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை எதுக்கு படைச்சா என்னை பாடுன்னு அனுப்பிச்சான் என் அதிகாரிகளை பாடுன்னு அனுப்பிச்சான் சிவபெருமான் எல்லாத்துக்கும் உதவி செய்வார்னு உலகத்துக்கு காட்டுன்னு அனுபவிச்சான் சரிதானா எல்லாம் காமிச்சிட்டேன் தான் என்னை உன் படைத்தான் அதறிந்து நான் என்ன பாடலந்தோ நான் என்னத்தை பாடிவிட்டேன் ஒன்றும் பாடலை முப்பத்தெட்டாயிரம் பாட்டு நான் என்ன நாய் வாடலந்தோ நாயினேனை பொருட்படுத்து என்ன ஒரு பெரிய ஆளா நினைச்சு வானவர் வந்து எதிர்கொள்ள மற்ற யானை அருள் புரிந்து தேவர்கள்லாம் வந்து பார்க்க யானை மேல உட்கார வச்சு ஊனுயிர் வேறு செய்தான் ஊனையும் உயிரையும் வேற வேற ஆக்கிறான் அதனாலதான் எவனுக்கு கூற்று ஒன்று பெயர் கூற்று ஒன்று என்ன கூறு போடுறவன் உடம்பையும் உயிரையும் கூறு போடுறதுனால அவனுக்கு கூற்று ஒண்ணு பெரு இப்போ ஊன் உயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தவனை ஆனை உரித்த பகை அடியே நொடு மீள கொள்ளோ அழகான ஒரு காலத்தில் யானையை உளிச்சு போர்த்தன இப்போ யானையவே எனக்கு அனுபவிச்சிருக்கான் அந்த பகை இப்ப நட்பாகிவிட்டது ஊனை உயிர் வெறுட்டி ஒள்ளி யானை நினைத்திருந்தேன் வானை மதித்தமல் வலம் செய்த தேவர்களெல்லாம் என்னை வந்து கும்பிடுறாங்க நான் சாதாரணப்பட்ட ஆளு பானை மதித்தவர் வனம் செய்தனை ஏற ஆனை அருள் புரிந்தான் நொடித்தான் மலை உத்தமனே மந்திரம் ஒன்றறியே எனக்கு என்ன மந்திரமா தெரியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியே சுந்தர வேடங்களா அழகா அலங்காரம் பண்ணிக்கிட்டு தான் வழியில வந்தேன் எனக்கு திருமண கோல பெருமான்னு பேரு துரிசே பண்ணனே துரிசுன்னா தப்பு நம்மளுக்கு வசதியான பாட்டு சுந்தர வேடங்களால் துரிசே செய்யும் தொண்டன் என்னை எண்ணெய் இந்த மனசுக்காக யானே அனுப்பிச்சானே வாழ்வை உகந்த நெஞ்சே மடமார்த்தங்கள் வல்வினைப்பட்டு ஆட உகந்த எண்ணெய் பதினெட்டு வருஷத்துல ரெண்டு பண்டாட்டிலே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்த எண்ணெய் அது மாற்றி அந்த ஆசையை மாற்றி அமரன் எல்லாம் சூழ அருள் புரிந்து தொண்டனேன் வரம் அல்லதொரு வேடம் அருள் புரிந்தான் நொடித்தான் மலை வித்தவும் தொண்டேன்றி கஞ்சொழிந்தேன் மண்ணுலகத்திலே பிறந்து சிவபெருமானை யார் கும்பிடுகிறார்களோ அவர்களுக்கு பொன்னுலகம் கிடைக்கும் என்பதை நான் இன்று அறிந்து கொண்டேன் மண்ணுலகில் பிறந்து தொண்டிந்திரும்பையான உடல் காட்டு வித்தான் நொடித்தான் உத்தமனே உடம்போட கைலாசம் போக முடியாது யானை மேலே என்னை ஏற்றி கொண்டு போகிறான் நொடித்தான் மலை உத்தமனே அஞ்சினை ஒன்றி நின்று என்னை அஞ்சினை ஒன்றி நின்று அலர் கொண்டி சேர்வரிய முன்னே துஞ்சுதல் மாற்று வித்து தொண்டாப்புல கொடுத்த கட விதிர நிலமெங்கும் அதிர்ந்த இரண்டாயிரம் அண்பத்தி யானை வந்தா எப்படி இருக்கும் நிலை கட விண் அதிர பூமியெல்லாம் எதிரே அரை கடலால் அறையன் அலர் கொண்டு மண் வந்திருக்க வர்ண பகவான் வந்து எனக்கு பூஜை பண்றான் போற வழியில் யானைகளை போற பொழுது கடல் அரசு மங்கள் அறிவாரி தோத்திரங்கள் அரகர அரகர அரகர சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கான் கைலாசத்துக்கு போற அரகர அரகர அரகர ஒரு சோழராஜா குளத்துக்கிட்ட போனானா தவளை எல்லாம் உள்ள கரக் கரக் கரக் கரக் கரக் கரக் அடியார்கள் அரகரை அரக அரகரை என்ன தோன்றில்லை திருமந்திரம் அர ஒலி யாகவங்கள் அறிவாரி தோத்திரங்கள் விரவிய வேத ஒலி வேத ஒலி காதல விண்ணலாம் வந்திய திரு திசைப்ப வரமளி வந்து வழி தந்து எனக்கு ஏறுபன் ஒருத்தான் ந இந்திரன் இது திருமான் இதுமான் என்ன வரவேற்கை இட்டனாளா இந்திரன் மான் பிரமன் எழிலார் மிகு தேவர் எல்லாம் வந்தெதிர்கொள்ள வந்து எதிர்கொள்ள என்னை யானை தமம் பண்ற முனிவர்கள் சிவபெருமானோட வர்றாரு இரண்டாயிரம் தந்தம் உள்ள யானைகளை வர்றாரு தேவர்கள் வழிபட வர்றாரு வருணன் கும்பட வர்றாரு இந்த ஆளு யாரு அப்படின்னு சிவபெருமானிட்ட கேட்டாங்களாம் சிவபெருமான் சொன்னாரா நம்ம ஊருக்கார நம்மூருக்கார உலகந்தான் உயர் பொன் நொடித்தான் மலையை செய்யும் பின் சுவை நாவலர் ஊரன் சொன்ன ஏழி செய்யும் தமிழால் இசை தேக்கிய பத்தினையும் ஆளி கடல் அஞ்சை அப்பற்கு அறிவிப்பது இந்த பத்து பாட்டையும் வரண பகவானே எடுத்துக்கிட்டு போ எங்க பாடுறாரு போயிட்டே இல்ல பாடுறாரு கைலாசத்துக்கு போற வரைக்கும் பாடிக்கிட்டே போறாரு நமக்கு பாட்டு கிடைக்கணும் இல்ல பர்ண பகவான கூப்பிட்டு பாட்டை எழுதி எடுத்துக்கிட்டு பூமிக்கு போ கொண்டுகிட்டு போ திருவஞ்ச களத்துல கொண்டே அப்பதான் இந்தியாவில் உள்ளவங்க இதை சிங்கப்பூர் வரைக்கும் இந்த பாட்டு பறணும் அமெரிக்கா வரைக்கும் போகணும் இல்லாட்டி கைலாசத்துல இருக்கிற பூதங்களுக்கு இந்த பாட்டு ஒன்னும் புரியாது கீழே கொண்டுகிட்டு போ ஆதி கடல்ல சென்று மே போய் சேரமான் பெருமாளை வடியில் நிறுத்திட்டார் என்ன ஒரு உத்தரவு இல்லாமல்ல உள்ளே போறார்கள் சென்று கண்ணுதல் திரு முன்பு தாழ்ந்து வீழ்ந்து எழுந்து சிவபெருமானை பார்த்தாராம் காலில் விழுந்தாராம் கும்பிட்டாராம் கன்று கோவினை கண்டது போல கண்ணுக்குட்டி பசுமாட்டை பார்த்த மாதிரி இருந்துச்சா பசுமாடு சிவபெருமான் கன்று குட்டி சுந்தரமூர்த்தி இன்றைய தலைப்பு கன்று கோவினை கண்டது தலைப்பு ஒன்று ஒவ்வொரு நாள் கொடுத்துக்கிட்டு இருக்கான் கன்று கோவினை கண்டணைந்தது என காதலின் விரைந்து எய்தி நின்று போற்றிய தனிப்பெரும் தொண்டரை நேரிலை வள ஒன்று மேனியன் ஊரனே வந்தனை என்று அலரு ஊரனே வந்தாயா நன் தமன் ஊரன் திருநாவனூரன் நந்தியம்பெருமான் வெளியில வந்து கூட்டிக்கிட்டு போனாரா சேரமான் உள்ள போன உடனே சிவபெருமான் அப்படி நிமிர்ந்து பார்த்தார் நாம் அடையாமை நீ எந்த எது நான் கூப்பிடாம இருக்கிற பொழுது நீ எப்படி வந்தே இவர் சொன்னாரா சுந்தரமூர்த்தி சுவாமிகளோட வந்தேன் ஆரோரை தொழுது வந்தேன் தங்கள் கருணை வெள்ளம் இங்கே கொண்டாந்து சேர்த்து விடுச்சு கருணை காட்டில் என்ன போக முடியுமா கைலாசத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி சொல்லணும் இப்போ நம்மெல்லாம் கைலாசம் போயிட்டு பார்த்துட்டு வந்தோம்னு சொல்ற பாருங்க இந்த கைலாசத்துக்கா சுந்தரமூர்த்தி சுவாமி போனாரு இல்லை இமயமலையில இருக்கிற கைலாசம் இதுக்கு கைலாசம்னு பேரு இதெல்லாம் தாண்டி சூரிய உலகம் தாண்டி அண்டங்களை தாண்டி கடைசியா ஒண்ணு இருக்கு அதுக்கு பேருதான் நொடித்தான் மலைன்னு கைலாசம் ரெண்டு கைலாசம் நம்ம போய் பார்த்துட்டு வர்றோமே இது பூமியில உள்ள கைலாசம் ராவணன் தூக்குன கைலாசம் அது மேல எங்கேயோ சூரிய மண்டலம் தாண்டி இருக்கிற கைலாசம் இந்த கைலாசத்துலதான் உபமன்ய முனிவர் தவம் பண்றாரு நம்ம பார்க்கிற இமயமான கைலாசம் அப்பத்தான் மேல யாரோ பறந்து போறாங்க யாரு போறா ரெண்டாயிரம் யானை தந்தம்போகுது ஓ இது சிவபெருமான் யானை போறது யாரு போறது சுந்தரமூர்த்தி கையெழுத்து கும்பிட்டாராம் உபவன்யி முனிவர் எல்லாரும் கேட்டாங்களா சிவனை தவிர யாரையும் கும்பிடாத நீங்கள் என்ன கும்பிடுறீங்க போறார் அப்படின்னு கும்பிட்டு சுந்தரமுர்த்தியா அது யாரு அப்படின்னு கேட்க இவ்வளவு கதையும் உபவன்னி முனிவர் சொல்லி முடிச்சார் பிளாஷ்பேக் இன்னைக்குத்தான் விட்டு இவர் தான் சுந்தரமூர்த்தி இவரு கதையெல்லாம் சொல்லி இவர் பாடின எழுபத்தி ரெண்டு அடியார்களை சொல்லி ஒரு வழியா உபமன் முடிக்கிறார் அதுதான் இந்த கைலாசம் இல்லை அது நொடித்தான்மலை அந்த கைலாசம் அதுக்கெல்லாம் நினைக்க கூட முடியாது இந்த கைலாசமாவது அந்த தெரியுதுன்னு போய் பார்த்துட்டு வரலாம் இது கைலாசம் அது நொடித்தான்மலை உங்களுடைய கருணை வெள்ளம் என்னை கொண்டு வந்து சேர்த்தது அப்படின்னு வருமாள் ஒரு விண்ணப்பம் என்ன கேள்வா பாடி இருக்கிறேன் கைலாசத்தில் உள்ள சிவபெருமான் இது ஆதி அந்த உலா திருப்புகள் வாக்கு ஒரு உலா பாடி இருக்கிறேன் அந்த உலாவை நீங்கள் கேட்க விட சரி சொல்லு கைலாசத்தில் சிவபெருமானுக்கு முன்னால திரு கைலாய ஞான உலாம் பம்பாயில ஒரு தடவை பேசுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல பம்பாய் தமிழ்ச் சங்கத்தினுடைய வெள்ளி விழாவில் கி வா ஜெகந்நாதன் தலைமையில எனக்கு தலைப்பு திருக்கைலாய ஞான உலாம் அப்பத்தான் முத முத அதை படிச்சேன் அற்புதமான ஒரு நூல் சிவபெருமான் பெருமை அவர் உலா வர்றத பார்த்த பெண்களின் நிலைமை இதை எல்லாம் வச்சு பாடுறார் திருக்கயிலாய் உலாவை பாடி முடிச்சார் சிவபெருமான் என்ன சொன்னார் தெரியுமா நீங்கள் இரண்டு பேரும் நம்முடைய கனநாதர்களாக இருங்கள் அங்க இருந்து ரெண்டு பேரும் எட்டி பாக்கிறாங்க ஓ பறவை சங்கிலியா இங்க வாங்க வந்துட்டாங்க எப்படி வந்தாங்க தெரியாது யானைக்கு பின்னாலே வந்தாங்களா யானைக்கு முன்னாலே வந்தாங்களா தெரியாது வந்துட்டாங்க நீங்கள் இரண்டு பேரும் பராசக்தியின் பழைய தோழிகளாக இருங்கள் வருண பகவானே இங்கேவா வருணை வந்தான் இந்த பாட்டை திருவஞ்சக்கரத்துல கொண்டே கொடுத்துரு உங்க அஞ்சப்பரா இருக்கு ஹோட்டல் இந்தியாவில் இருக்கு அஞ்சப்பர் இங்க இருக்கு அஞ்சப்பரம் திருவஞ்சைக்களம் வருண பகவானே கொண்டே சேர்த்துரு பக்கத்தில் ஐயப்ப சாமி உட்கார்ந்துருக்கார் சிவலோகத்தில் சாத்தன் மா சாத்தன் சாஸ்தா சாத்தன் சாத்தனார கூட்டாரா சாத்தன கூப்பிட்டு இந்த திருக்கையில ஞான உலா சேர்மன் பாடினாரு ஆமா இதை கொண்டுகிட்டு போய் பூலோகத்தில் சேர்த்து சாஸ்தா அங்கே இருந்து புறப்பட்டு திருச்சிக்கு பக்கத்தில் இந்த நூலை குடுத்துட்டு போயிட்டார் திருப்பிடவூர் இப்ப திருப்பட்டூர் பிரம்மாவுக்கு தனி சன்னிதி ரொம்ப பேர் போய் கும்பிட்டு வர்றாங்க அடுத்த பிறவியலையாவது என்ன ஒழுங்கா வேற என்ன பண்ண சொல்றீங்க இப்போ தான் படைச்சு விட்டாருல பெருமாவை போய் எல்லாருமே பண்ணுறாங்க பக்கத்தில் மகரிஷி ஒருத்தருடைய சமாதி அங்கே இருக்கு அங்கேதான் பதஞ்சலின்னு நினைக்கிறேன் நினைப்பில் பக்கத்தில் இருக்கு அது எந்த ஊர் அற்புதமான திருப்பட்டு திருச்சிராப்பள்ளியில் இருக்கு அது தாண்டி உள்ள போனால் ஒரு அழகான சிவன் கோவில் அங்கே கும்பிடலாம் அங்கே ஒரு குளம் இருக்கு அந்த குளத்தில் குளிச்சு எழுந்திருச்சிங்கன்னா பச்சைமாம் அலைபோல்மே நீதி கிடைக்கும் குளிக்க நான் குளிச்சேன் பச்சையா போயிட்டேன் மூணு நாளைக்கு கழுவினை வச்சிருக்கோம் கோயிலையும் குளத்தையும் எவ்வளவு வச்சிருக்கேன்னு தெரியுமா கங்கை தாங்குது குளம் தாங்காது திருவீதி உலா திரு உலா திருப்பிடவூர் மாசாத்தன அந்த காலத்துல ஐயனார் தானே இப்பதான் ஐயப்பன் எல்லா ஊர்லயும் ஐயனார் வழிபாடுங்க தமிழ்நாடுதான் எல்லா கோயில் ஒப்படைச்சார் என்று சொல்லி சேர்க்கலார் பெருமான் இந்த நூலை முடிக்கிறார் முடிக்கிற பொழுது ஒரு செய்தி எல்லா இனத்தைச் சேர்ந்தவர்களும் பெரிய புராணத்திற்கு சொந்தக்காரர்கள் எல்லா நாடுகளைச் சேர்ந்தவர்களும் பெரிய புராணத்துக்கு சொந்தக்காரர்கள் எல்லா மொழி பேசக்கூடியவர்களும் பெரிய புராணத்துக்கு சொந்தக்காரர்கள் அந்த பதிமூணு பேர் இந்த அறுபத்தி மூணு எழுபத்தி ரெண்டுல அந்தனர்கள் பதிமூணு பேர் தில்லைவாழ் அந்தனர் கலைய முருகர் ருத்ர பசுபதி நாயனார் சிறப்புலி நாயனார் சோமாசிமாரர் நமிநந்தி ஞானசம்பந்தர் அப்பூதி அடிகள் நீலனக்கர் பூசலார் நாயனர் பதிமூணு பேர் அந்தகர்கள் சிவவேதியர்கள் சிவன தொட்டு சிவாச்சாரியார் சுந்தரர் சடையர் இசைஞானியார் புகழ் துணையார் முப்போதும் திருமேணி திருட்டுவார் மாமாத்திர மாற்றவர்கள் மன்னர்கள் கோல் சங்கண்ணான் புகழ் சோழர் மங்கையற்கரசி இடங்கடி நாயனார் நெடுவாரர் சேரமான் பெருமான் மன்னர்கள் சின்ன ராஜ்யம் நரசிங்க முனையலையர் கூற்றுவர் களற் மெய்பொருள் ஐயடிகள் காடவர்கள் வணிகர்கள் அஞ்சு பேர் இயற்பகை மூர்த்தி அமர்நீதி கலிக்கம்பர் காரைக்காலம்மையார் வேளாளர் பதிமூணு பேர் மூர்காய சிறுத்துணையார் வாயிலார் சக்தி நாயனார் அறிவாழ்தாயர் இளையான்டி மாறர் திருநாவுக்கரசர் சாக்கியர் மானக்கஞ்சாரர் விரன் மெண்டர் முனை அடுவார் ஏயர்கள் கோணாறுங்கரம் ஆயர்கள் ஆணாயர் திருமூலர் குயவர் திருநீலகண்டர் பானர் திருநீலகண்டையா வரதவர் செம்படவர் அதிபத்தர் வேடர் கண்ணப்பல சான்றோர் ஏனாதிநாதன் சாலியர் நெசவு நேயர் நேசர் பறையர் திருநாளை போவார் ஏகாதி பன்னார் திருக்குறிப்பு தொண்டர் வாணியர் எள்ளு என்ன களிய ஜாதின்னு தெரியாதவங்க குளச்சிறையார் தண்டியடிகள் கனம்புள்ளர் எரிபத்தர் காரி நாயனார் பெருமளரை குறும்பர் பக்தராய்ப்படிவார்கள் எங்க இருந்து கும்பிட்டாலும் சரிதான் பரமனையே பாடுவார் சித்தத்தை சிவன்பாலே வைத்தார் திருவாரூர் பிறந்தார்கள் இவங்க எல்லாம் எந்த யாரா இருந்தாலும் சரி பொய்யடிமை இல்லாத புலவர் முழுநீர் பூசிய முனிவர் அப்பாலும் அடிச்சார்ந்தார் பதிமூணு இது பொத்தான் எழுபத்தி எல்லாரையும் பார்த்து ட்ரை பண்ணமா எல்லாரு பேரும் வந்துருச்சு பாடல் பாடிய திருமுறை ஆசிரியர் இருபத்தேழு இங்கே இருந்து திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் திருமூலர் காரைக்காலம்மையார் ஐயடிகள் காடவர்கள் சேரமான் பெருமாள் நாயனார் இது ஒரு சுருக்கம் தில்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லைதாம் திரு தொண்ட தொகையடியோற்றி ஒள்ளையவர் புராண கதை உலகரிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் அடி போற்றி நாலாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஆறு பாட்டு பெரிய புராணம் பன்னெண்டு திருமுறைகளில் அதிக பாடல்களை கொண்ட ஒரே திருமுறை பெரிய புராணம் என்ன ரெண்டே ரெண்டு வார்த்தை முக்கியம் பக்தி தொண்டு புரிஞ்சு வச்சு தொண்டு செய் பக்தியோடு தொண்டு செய் நான் தான் செஞ்சேன்னு சொல்லாதே கடவுள் திருவருள் எனக்கு பணத்தையும் கொடுத்து மனத்தையும் கொடுத்திருக்கார் எனக்கு வசதியை கொடுத்திருக்கார் பக்தியோடு தொண்டு செய் அதுதான் பெரிய புராணத்துக்கு அடிப்படையான நோக்கம் நிறைய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு விட்டது வடமொழியில் உபமன் பக்த விலாசம் என்று மொழிபெயர்க்கப்பட்டு விட்டது அக்பர்டான்சேன்னு ஒருத்தர் தான் தான்சேன் ரொம்ப நல்லா பாடுவான் அட்பர் அவன் பக்கத்திலே உட்கார்ந்து பாட்டை கேட்டுக்கிட்டு இருப்பார் நீ ரொம்ப நல்லா பாடுறிய பாபா ஹரிதாஸ் அவர் என்ன விட நல்லா பாடுவார் உன்னை விட நல்லா பாடுவாரா ஒரு நாளைக்கு பாட்டை கேட்கணுமே கூட்டிக்கிட்டு வாட்டார் ஏன் வரமாட்டார் காட்டுல குடிசை போட்டு உட்கார்ந்து இருக்கார் இயற்கை காட்சிகள் இயற்கையோடு இசைந்த இன்பம் இறைகளோடு இணைந்த இன்பம் அப்படி இருக்கவர் அருவி குளம் ஆறு மலை அங்கதான் உட்கார்ந்து இருப்பார் வரமாட்டார் அப்படியா பாட்டை நான் கேட்கணுமே ஒண்ணு செய்யலாம் விரும்பினால் நீங்கள் போக வேண்டும் சரி வா ரெண்டு பேரும் மாறு வேஷத்துல போயிடுவான் அக்பர் சக்கரவர்த்திகளும் தான் சேனும் மாறு வேஷத்துல புறட்டு போயிட்டாங்க பாபா ஹரிதாஸ் காட்டுக்குள்ள உட்காந்து பாடிக்கிட்டு இருக்காங்க வெளியில பல பேர் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க தேவகானமா கேட்குது பாட்டு அட்பர் ஒரு ஓரத்தில் போய் உட்கார்ந்தார் தான்சேன் பக்கத்தில் உட்கார்ந்தார் தன்னை அறியாம கண்ணீர் வருது அப்படி இசை எங்கிருந்து வருகுவதோ ஒளி யாவர் செய்குவதோ அப்படி இருக்கு பாட்டை நிறுத்தினார் அட்பர் கண்ணை தொடைச்சிக்கிட்டார் வா புறத்து போவோம் ரெண்டு பேரும் வர்றாங்க ஆமா தான்சேன் பாட்டு தான் நல்லா இருக்கும்னு இது வரைக்கும் உன் குருநாதர் பாட்டு உன் பாட்டை விட ரொம்ப அழகா இருக்க எதனால அந்த இசைக்கு இவ்வளவு இன்பம் இவ்வளவு மகத்துவம் வந்தது சக்கரவர்த்தி அவன் சொல்றான் நான் உங்களுக்காக பாடுகிறேன் அவர் ராமனுக்காக பாடுகிறார் கடவுளுக்காக பாடுறதுனால அந்த இசைக்கு பெருமை நான் உங்களை சமாளிக்கிறதுக்காக நான் பாடுறேன் இது இப்படித்தான் இருக்கு தான் சே நாமெல்லாம் மனிதனை பாராட்டுகிறோம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் குறிக்கோளுக்காக குறிக்கோள் தவறாமல் பாடினார்கள் குறிக்கோளுக்கு கேடு வருமானால் பெருமை சிறப்பான ஒரு நூல் பெரிய புராணம் திருமுறைகளில் பனிரெண்டாம் திருமுறை பெரிய புராணம் அடியார்களை பாடினார் அடியார்கள் பாடிய பாட்டுக்களை இணைத்து பாடினார் அதை சொல்லக்கூடிய பெரிய வாய்ப்பு நமக்கு கிடைத்தது இன்றைக்கு நாம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களையும் ஏன் எழுபத்தி ரெண்டு நாயன்மார்களையும் நினைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அதுக்குத்தான் இந்த பட்டியலை கடைசனால் இன்னைக்கு வச்சுக்கிட்டேன் நிறைய பாடுகிறார் சேர்க்கலார் பெருமான் சேர்க்கலாரை புகழ்ந்த நம்முடைய மகாவித்துவான் வீணாட்சி சுந்தரம் பிள்ளை பக்தி சுவைன் அணி சொட்ட சொட்ட பாடிய கவி எங்க பார்த்தாலும் பக்தி பக்தி பக்தி மயம் இந்த நூலுக்கு உரை எழுதிய பெருமகனார் சிவக்கவிமணி சி கே சுப்பிரமணிய முதலியார் சுப்பிரமணிய முதலியார் உரை எழுதிட்டு சொல்றார் இந்த நாலாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஆறு பாடலுக்கும் உரை எழுதுவதற்கு கடவுள் எனக்கு அருள் செய்தார் இது நான் பெற்ற பெரும் பேறு பெண்களுக்கு முதலிடம் கொடுத்தவர் சேர்க்கலார் புரட்சி செய்தவர் சேர்க்கலார் புரட்சி கவிஞர் யார் கேட்டேன் ஒரு பையன் பாரதிதாசன் இறந்து போயிட்டா அந்த மனைவிய மூளையில உட்கார வச்சிடுவாங்க ஒரு முக்காட்ட போட்டு உட்கார வச்சிடுவாங்க மனைவி இறந்து போனா கணவன் அடுத்த மாப்பிள்ளையாயிடுவான் ஆமாங்க இந்த சமுதாயம் அப்படித்தானே இருந்தது கணவன் இறந்து போயிட்டா மூலையில் உட்காந்து திலகம் கிடையாது பேரு திலகவதி புருஷன்னு தீர்மானம் பண்ணவர் இறந்து போயிட்டார் கூட கிடையாது அப்ப அவளுக்கு ஓரத்தில் உட்கார வைக்க வேண்டியதானே அவளுக்கு குருநாதராக மாற்றி உபதேசம் பண்ணு ஒரு மடாதிபதி உயர்த்துவாரைய நினைச்சு இத்தனை மடங்கள் இருக்க எங்கேயாவது பெண் மடாதிபதியா இருக்கிறாளா ஒரே ஒரு இடத்துல இருந்துச்சு பிருந்தாதேவின்னு புதுக்கோட்டையில இருந்தாங்க இப்ப அங்கேயும் ஆண் தான் வந்துட்டேன் அப்படி கட்டாயப்படுத்தி பெண்களை அரசியல்ல கொண்டு வந்து மந்திரி ஆக்கினா அவன் மந்திரியா இருக்க மாட்டா அவருதான் மந்திரியா இருப்பாரு சரிதான கையெழுத்துட்டா இவன் போடுவான் சேர்க்குறார் சாதித்தார் பறந்த காலம் திருஞான சம்பந்தர் கௌண்டன்ய கோத்திரத்து பிராமணர் போற்றத்தக்க பிராமணர் சிவனேசர் செட்டியார் திருமயிலிருந்த செட்டியார் இவரு என் பொண்ண அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறேங்கிறார் பெண்கள் போக கூடாது பூஜை பண்ணக்கூடாது மனைவியை கூட்டிகிட்டு சிவலிங்கத்துக்கு பக்கத்தில் போய் நிற்கிறார் அந்த அம்மா எடுத்து கொடுக்கறாங்க இவர் அபிஷேகம் பண்றார் சிலந்து விழுந்தேங்க யோசிச்சு பாருங்க ஒரு பொண்ணு தோல்ல போட்டிருந்துக்கு மாலை போடுறா மாலை போட போற பொழுது அந்த தாவணி நலி வீடு இந்த மாலை சிவபெருமான் பெரிய லிங்கம் இந்த மாலைய போட்டு போடுறது கையை தூக்கினா தாவணி கீழே விழுந்துடும் என்ன செய்வா இப்படியே சிவபெருமான் தலையை குறிஞ்சாராம் அம்மா நீ ஒண்ணும் நான் தலையை குடியிரு யாருக்கும் குறியாத பெருமான் அவளுக்கு முன்னால அவளுக்கு தாடகைன்னு பேரு திருப்பணம் தாள் தாடகேச்சுரம் எவ்வளவு காரியங்கள் புரட்சி கவிஞர்ன்னு பாரதிதாசனை சொல்றோமே அந்த காலத்தில் சேர்க்கிறார் பெருமான் அவ்வளவு புரட்சி பண்ணினார் ஒரு வரி கொடுத்தார் சுந்தரமூர்த்தி ஒரு நாலு வரி கொடுத்தார் நம்பி ஆண்டார் நம்பி அதை வச்சுக்கிட்டு இத்தனை பாட்டு பாடி எல்லாருடைய வரலாறுகளையும் சொல்லி அடியார்களுக்கு உணவளிப்பது பெருந்தொண்டு சிவபெருமானுக்கு முன்னால் பாடுவது பெருந்தொண்டு முன்னாள் ஆனதை அடியார்களுக்கு கொடுப்பது பெருந்தொண்டு என்ன முடியுதோ அத குடு சுவாமி சிவானந்தர் மறக்காதீங்க நம்ம தமிழ்நாட்டில் இருந்தவர் தான் பட்டமடையில இருந்து மலேசியாவுக்கு வந்தார் கோலாலம்பூர்ல இருந்தார் அதுக்கப்புறம் சிவானந்தரா மாறி தெய்வ நரி கழகத்தை உண்டு பண்ணி இப்போ ரிஷிகேஷல பெரிய ஸ்தாபனமா இருக்கு அவர் சொல்றார் ஒரே வழி அவர் கோயிலுக்கு போனா மனசார கடவுளோடு பேச நீ பாடணும் பாட்டு பாடாம வராதே வாயார பாடு மனசு அங்க இருக்கணும் அர்ச்சனை பாட்டேயாகும் மண்மேல் நம்மை சொற்மிழ் பாடு என்றார் தூமரை பாடும் கோயிலுக்கு போனா கண்ட பேச்சு பேசக்கூடாது சிவபெருமானை பத்தி தெரிஞ்ச பாட்டை பாடுங்க பாட்டே தெரியாதா ஒரு பிரார்த்தனை ஓம் நம சிவாய ஓம் நமோ நாராயணாயர் ஏதோ ஒரு மந்திரம் சொல்லிக்கிட்டே போங்க உரு ஏற திரு ஏறும் திரு ஏற வினை மாறும் ஒரு ஏற இதான் ஒரே வழியம் அப்படி பாடிய பெருமை சேர்க்கலாருக்குரியது தூக்கு சீர்த்திரு தொண்ட தொகை விரிவாக்கினார் சொல்ல வல்லான் எங்கள் பாட்டி எப்பயனாய் பதிகுன்றை வாழ் சேர்க்கிழான் இருத்துவான் சேர்க்கிலார் சித்திர மாசம் திருவாதரை அன்னைக்கு இந்த நூலை எல்லாருக்கும் சொல்லி முடிச்சான் பக்கத்துல குலோத்துங்கள் அனபாயன் சோழன் உட்கார்ந்து இருக்கான் அப்படியே தூக்கி யானை மேல உட்கார வச்சான் இவரு தானே சொன்னாரு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு சேரமான் பெருமாள் யானையில உட்கார்ந்து கவரி வீசினாரு கொடை பிடிச்சாருன்னு அவன் பார்த்தா அனபாய சோழன் சேக்குநாரத்துக்கு யானை மேல வச்சான் கொடை அவன் பின்னால பிடிச்சான் அது அப்போ இது இப்போ இவருடைய பாட்டுக்கு எல்லாம் எல்லா வழிபாடும் பண்டி ஆலயத்துக்குள் அழைத்து சென்று நடராஜப் பெருமானுக்கு முன்னாலே இந்த திருமுறையை வைத்து இதுவரை பதினோரு திருமுறைகள் பனிரெண்டாம் திருமுறையாக சேர்க்கிலாருடைய பெரிய புராணம் சேர்கிறது அப்படின்னு திருமுறைகள் பன்னெண்டு ஆக்கப்பட்டன நம்பி நம்பி போட்டது பதினோரு திருமுறை தான் பன்னெண்டாம் திருமுறை சேர்க்கிலார் பெரிய புராணம் இவ்வளவு பெரிய எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு எழுபது வருஷாச்சு இதுவரைக்கும் ஒரு ஊரில் கூட இத்தனை நாள் பெரிய புராணம் சொன்னதா சரித்திரம் இல்லை அப்படியே சொன்னாலும் இவ்வளவு பேர் விடாம வந்து கேட்டதாகவும் சரித்திரம் இதுக்கு நான் தானே கையை தட்டணும் இதுக்கு நான் தானே கையை தட்டணும் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப பேர் அவங்களுக்கு தெரிஞ்சாதான் நான் சொல்லியிருக்கேன் திருமுறையை பாராயணம் பண்றவங்க தெரிஞ்சாதான் நான் சொல்லியிருக்கேன் விஜயலட்சுமி அம்மாவுக்கு எல்லா பாட்டும் பாடணும் வெங்கட்ராமன் திருமுறையை விடாம பாராயணம் பண்றாள் கண்ணாகண்ணப்பன் படிக்கிறது இதையே யோசிங்க எல்லாம் தெரிஞ்சு படிச்சவங்க தான் அனந்து இப்ப நிறைய படிச்சுக்கிட்டு இருக்காரு ஒரு நாலு வருஷம் ஆனால் எங்களை சைடு வாங்கிடுவாரு பார்த்தீங்க ஒரு ஆசை ஆமாங்க இதை படிக்காம வேற என்னங்க மனசுக்கு நிம்மதி கடவுள் திருவடி தான் மறக்காதீங்க பணங்காசு போனோம் சம்பாதிக்கணும் சும்மா இருக்கப்படாது சம்பாதிக்கல நாட்டை தூக்கி போட்டுவது மெய்பொருளும் சம்பாதிக்கணும் இதையும் விடக்கூடாது அதனால இந்த பெருமக்கள் எல்லாருக்கும் அவர்கள் திருவடி மண்ணை என் தலையில் மேல் தாங்கிக் கொள்ளுகிறேன் இவர்கள் அடியார்க்க அடியார்கள் ரொம்ப பேர் ஒருத்த ஒருத்தர் உபயம் பத்தாவதுக்கு நாளைக்கு ஒரு நாள் அந்த அம்மா வந்து இந்த ரெண்டு பேர் வந்து கேட்டாங்க ஐயா மாணிக்க வாசகர் கதை எப்போ வரும் நான் சொன்னேன் பெரிய புராணத்தில் மாணிக்க வாசகர் கதை வராது இதுன்னு அநியாயமாக இருக்குது இந்த சேகலார் பாடாமல் விட்டுக்கிட்டாரே சுந்தரமூர்த்தி சுவாமி பாடலை அது என்ன அதுங்கிறத நாளைக்கு பார்ப்போம் சுந்தரமூர்த்தி சுவாமி பாடலை அதனால இவரும் பாடலை என்ன செய்கிறது நாளைக்கு ஒரு நாள் போட்டு பெரிய புராணத்து மாதிரி மாணிக்க வாசகரை சொல்லலாமா அறங்காவலர்கள் ஆலயத்தை சேர்ந்த பெருமக்கள் அனுமதி கொடுத்தார்கள் அதனால நாளைக்கு முழுக்க திருவாசகம் மாணிக்க வாசகர் வரலாறு திருவாசகம் திருவாசகத்தை காலையிலிருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் எப்பப்போ என்னென்ன பாட்டு சொல்லணும்னு திருவி கல்யாண சுந்தர முதலியார் பட்டியல் போட்டார் நாளைக்கு இது காலையிலேருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் என்னென்ன வேலை செய்கிற குளிக்கிற பொழுது எந்த திருவாசகம் ஆஃபீஸுக்கு போகிறபோது எந்த திருவாசகம் எந்திருக்கிற போது என்ன திருவாசகம் சாப்பிட்ற போது என்ன திருவாசகம் எல்லாம் இருக்குது அவர் சொல்லியிருக்கார் எழுதி வச்சிருக்கேன் எல்லத்தையும் நாளை மாணிக்க வரலாறு திருப்பெருந்துறை கோயில் நாளைக்கு போகிறோம் விசா வேண்டாம் டிக்கெட்டு வேண்டாம் ஃப்ளைட்டு வேண்டாம் இங்கேருந்து போய்ட்டு வரப்போகிறோம் என்பதை உங்களுக்கு சொல்லி இந்த நிர்வாகிகளுக்கு நம்முடைய ஆயிரம் கோடி நன்றியை தெரிவித்து இருந்து கேட்ட பெருமக்களுக்கெல்லாம் எல்லா விதமான சகல செல்வ யோகம் மிக்க பெருவாழ்வு தகமை சிவஞானம் முக்தி பரகதியும் வாய்ப்பதாக என்று மகிழ்ச்சியோடு வாழ்த்தி என்னையும் ஒருவனாக்கி இரும்கடல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகோப்பை தண்டனிட்டு சேர்க்கலார் பெருமான் நிறைவாக பாடிய பாடல் நாலாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஆறாவது பாடல் என்றும் இன்பம் பெருகு முயல் வினால் ஒன்று காதலித்துள்ளம்ளார் அடியாரவர் நின்றதெங்கும் நிலவி உலகலாம் உலகலாம்னு தொடங்கி உலகலாம் என்று நிறைவு செய்த பாடல் அந்த பாடலை நினைத்து நடராஜப்பெருமான் திருவடிகளில் இந்த உரை சமர்ப்பணம் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்